திருப்தியை பெத்தரும் கல்வியை உலகின் பொருட்களை அடைந்து கொள்வதற்காக மட்டுமே அவர் கிட்டார் மறுமை நாளில் அவர் சொர்க்கத்தின் வாடகையில் கூட நுகரமாட்டார் என்று நபிசல்லும் அவர்கள் கூறினார்கள்